வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் முதல் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு போலந்து நாடும் லித்துவேனியாவும் இணைந்து கொள்ள சம்மதித்தன இவ்வாறு இணைந்த நாடு போலந்து லித்துவேனியா காமன்வெல்த் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் நாணயங்கள் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்கள் ஆக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் பிறப்பு இறப்பு திருமணங்களை பதிவு செய்யும் முறை நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மதராஸ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்லஸ் டார்வின் மற்றும் ஆல்பர்ட் அர்சல் வாலேஸ் ஆகியோரின் படி வளர்ச்சி கொள்கை பற்றிய ஆய்வுக் கட்டுரைகள் லண்டன் லின் சபையில் படிக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யன் ஸ்டேட் லைப்ரரி மாஸ்கோ நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதலாவது வர்த்தக ரீதியிலான தட்டச்சு கருவி விற்பனைக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உலகின் முதலாவது பன்னாட்டு தொலைபேசி அழைப்பு கனடாவின் செயின்ட் ஸ்டீவன் நகருக்கும் அமெரிக்காவின் கலைஸ் மைனே நகருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கனடாவும் பெர்முடாவும் தந்தி சேவையில் இணைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது பெண் எம்பிக்கள் உலகின் முதலாவது பெண் எம்பிக்கள் பின்லாந்து நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது உலகப் போரின் பிரான்சின் சோம் நகரில் இடம்பெற்ற போரில் பத்தொன்பதாயிரம் பிரிட்டிஷ் படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சீன பொதுவுடைமை கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கனடா நாடாளுமன்றம் சீன குடியேற்றத்தை தடை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு யுனைடெட் ஏர்லைன்ஸ் போயிங் ஏர் டிரான்ஸ்போர்ட் என்ற பெயரில் சேவையை ஆரம்பித்தது 1932. தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஆஸ்திரேலிய வானொலி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவுக்கு முழு விடுதலையை ஆகஸ்ட் 15 அன்று வழங்க பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் முடிவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் நடுவன் வங்கியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானங்கள் திரு கொச்சி என்ற ஒரே மாநிலமாக இணைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியிடம் இருந்து சோமாலியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கானா குடியரசு நாடாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவாண்டா மற்றும் ப்ரூண்டி நாடுகள் விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜிப் குறியீடுகள் ஐக்கிய அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு கனடா நாட்டின் முதலாவது வண்ண தொலைக்காட்சி சேவை டொராண்டோ நகரில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் வாஷிங்டன் டிசி லண்டன் மாஸ்கோ ஆகிய நகரங்களில் 62 இரண்டு நாடுகளால் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போர்ச்சுக்கல் மதிராவுக்கு சுயாட்சி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோனி நிறுவனம் வாக்மேனை அறிமுகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஓ கனடா அதிகாரப்பூர்வமாக கனடா நாட்டு தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு டபிள்யூஎஃப்ஏஎன் வானொலி உலகின் முதலாவது அனைத்து நேர விளையாட்டு வானொலியாக அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வார்சா உடன்பாடு பிராகா நகரில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அதிகாரபூர்வமாக கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஹாங்காங்கின் அதிகாரத்தை சீனா பொறுப்பெடுத்துக் கொண்டதன் மூலம் ஐம்பத்தி ஆண்டுகால பிரிட்டிஷ் காலனித்துவ அரசு முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஸ் என்ற வாழ்த்திரம் பூமிக்கு வெகு அருகில் வந்தது வரலாற்று பதிவுகளின்படி பூமிக்கு மிக மிக நெருங்கி வந்த வாழ் நட்சத்திரம் இதுவாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காசினி ஹியூஜென்ஸ் விண்கலம் சனிக்கோளின் சுற்று வட்டத்துக்குள் சென்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நெப்டியூனின் எஸ் இரண்டாயிரத்தி நான்கு என் ஒன்று பெயரிடப்பட்ட நிலவு கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கோட்பிரிட் லைப் நெட்ஸ் ஜெர்மன் கணிதவியலாளர் மெய்யியலாளர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வளையட்டூர் வெங்கையா இந்திய கல்வெட்டு ஆய்வாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிதான் சந்திர மேற்கு வங்கத்தின் இரண்டாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பி சந்திர இந்திய நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புலவர் குழந்தை தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வசந்தராவ் நாயக் மகாராஷ்டிராவின் மூன்றாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பி பி குமாரமங்கலம் இந்திய ராணுவத்தின் ஏழாவது தலைமை படைத்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொன் கந்தையா இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தீசா வரதராசன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கே எம் பஞ்சாபிகேசன் இலங்கை நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டல் சு மகாதேவன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சந்திரசேகர் இந்தியாவின் பதினோராவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ எம் ராஜா தென்னிந்திய பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தாமரைக்கண்ணன் தமிழக எழுத்தாளர் மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஞானி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிஜிஎஸ் தினகரன் இந்திய கிறிஸ்துவ மறை பரப்புனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு துரைமுருகன் தமிழக அரசியல்வாதி மற்றும் வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வே சிருமாவளவன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெங்கையா நாயுடு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கணேசு தேவி இந்திய மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கார்ல் லூயிஸ் அமெரிக்க ஓட்ட பந்தய வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கல்பனா சாவ்லா இந்திய விண்வெளி வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டயானா வேல்ஸ் நாட்டு இளவரசி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு புருஷோத்தம் தாஸ் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிதான் சந்திர ராய் மேற்கு வங்கத்தின் இரண்டாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வே சாமிநாத சர்மா தமிழக தமிழறிஞர் பன்மொழி கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு கா கோவிந்தன் தமிழக அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மேர்லன் பிராண்டோ அமெரிக்க நடிகர் இந்நாளின் சிறப்புகள் சிங்கப்பூரில் படைத்துறையினர் நாள் கனடா நாள் பாகிஸ்தானில் குழந்தைகள் தினம் இந்தியாவில் மருத்துவர்கள் தினம் நெதர்லாந்து அட்லாண்டிஸ் சுரினாம் ஆகிய நாடுகளில் அடிமை ஒழிப்பு தினம் என்று பஹ்ரைன் மற்றும் மெக்சிகோவில் பொறியாளர் தினம் ப்ரூண்டி விடுதலை நாள் ருவாண்டா சோமாலியா ஆகிய நாடுகளின் விடுதலை நாளும் இன்று மேலும் கானா நாட்டில் இன்று குடியரசு தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை